வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் எழுதிய செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் இரண்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு யாழ்ப்பாணத்தில் கடும் சூறாவளி வீசியதில் அழிவுகள் ஏற்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஃப்யூ ஈ தனது இரண்டாவது வயதில் பேரரசராக முடிசூட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மன்ஹேட்டன் திட்டத்தின்படி ஹென்ரிகோ பெர்மி தலைமையிலான குழு செயற்கையாக தானே தொடருமாறு நிகழும் அணு தொடர்வினையை தொடர்பனையை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஜவஹர்லால் நேரு பால்தேவ் சிங் முகமது அலி ஜின்னா மற்றும் லியாகத் அலிகான் ஆகிய தலைவர்களை இந்தியாவின் சட்டசபையை பிரதிநிதித்துவப்படுத்த அழைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பாலஸ்தீனத்தை இரண்டாக பிரிக்க ஐநா திட்டம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஜெருசுலமில் கலவரம் மூண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொரிய போரில் வட கொரியாவிலிருந்து ஐநா படையினர் முற்றிலுமாக விளக்கப்பட்டனர் ஆயிரத்தி ஆண்டு சீன குடியரசுக்கும் ஐக்கிய அமெரிக்காவுக்கும் இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் வாஷிங்டனில் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஃபிடல் காஸ்ட்ரோ சேக்வேரா மற்றும் ஆதரவாளர்களும் கியூபா புரட்சியை முன்னெடுப்பதற்காக கிராண்ட்மா என்ற படகில் கியூபாவை சென்றடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஃபிடல் காஸ்ட்ரோ தன்னை ஒரு மார்க்சிச லெனினிசவாதி எனவும் கியூபா கம்யூனிச நாடாக இருக்கும் எனவும் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அபுதாபி அஜ்மான் புஜைரா சார்ஜா துபாய் உம் அல் குவைன் ஆகிய நாடுகள் இணைக்கப்பட்டு ஐக்கிய அரபு அமீரகம் என்ற பெயரில் புதிய நாடு உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டனிடமிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தே லாவோ என்பவர் லாவோஸின் ஆட்சியை பிடித்து லாவோ மக்கள் ஜனநாயக குடியரசை அமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபாவின் அரசு தலைவனானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முல்லைத்தீவு மாவட்டம் ஓதியமலை கிராமத்தில் இலங்கை இராணுவத்தினர் முப்பத்தி அப்பாவி தமிழ் மக்களை படுகொலை செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பெனாசிர் பூட்டோ அவர்கள் பாகிஸ்தானின் முதலாவது பெண் பிரதமரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒன்றுபட்ட ஜெர்மனியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுக்கு பின்னர் நடைபெற்ற முதலாவது பொது தேர்தலில் ஹெல்மெட் கோல் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு யாழ்ப்பாண குடாநாடு இலங்கை இராணுவத்தினம் வீழ்ச்சியடைந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு போதைப் பொருள் கடத்தல் குற்றத்துக்காக ஆஸ்திரேலியரான வான் டுவாங் நியூவென் என்பவர் சிங்கப்பூரில் தூக்கியிலிடப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பரிதிமார்க் கலைஞரின் நூல்கள் தமிழக அரசினால் நாட்டுரிமை ஆக்கப்பட்டன இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஹபில் விண்வெளி தொலைநோக்கியில் ஏற்பட்ட பழுதை சரிசெய்வதற்காக நாசாவின் எண்டவர் விண்வெளியோட விண்ணுக்கு அனுப்பப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் ஆண்டு க்ஷிதி மோகன் சென் வங்காள எழுத்தாளர் கல்வியாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜார்ஜ் மினாட் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரா வெங்கட்ராமன் இந்தியாவின் எட்டாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நாகி ரெட்டி திரைப்பட தயாரிப்பாளர் பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கி வீரமணி திராவிடர் கழக தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மனோகர் ஜோஷி மகாராஷ்டிராவின் பதினைந்தாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சில்க் சுமிதா தென்னிந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிவா ஐயாதுரை இந்திய அமெரிக்க கணினி அறிவியலாளர் தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நெப்போலியன் தென்னிந்திய திரைப்பட நடிகர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு மோனிகா செலஸ் செர்பிய அமெரிக்க டென்னிஸ் வீராங்கனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்னி ஸ்பியர்ஸ் அமெரிக்க பாடகி நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முருகதாசன் தீக்குளித்து இறந்த ஈழத் தமிழர் இந்நாளில் மறைந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாண்டித்துறை தேவர் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு எஸ் கிட்டப்பா நாடக நடிகர் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி கே வெள்ளையன் இலங்கை தொழிற்சங்கவாதி மலையக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வை பொன்னம்பலம் தமிழ் புலவர் தமிழாசிரியர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வி துருவசங்கரி இலங்கை தமிழ் அறிவியலாளர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முஹூ ஜெகநாதராஜா பன்மொழி புலவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏஆர் அந்துலே மகாராஷ்டிராவின் எட்டாவது முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எம்ஏ எம் ராமசாமி இந்திய தொழிலதிபர் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கோசிமணி தமிழக அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் லாவோஸ் ஆகிய நாடுகளின் தேசிய தினம் என்று இந்தியாவில் தேசிய மாசு கட்டுப்பாடு தினம் சர்வதேச அடிமை முறை ஒழிப்பு தினம் மற்றும் உலக கணினி கல்வி தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே